மேவச்சமேவையம் மேவெவோ वंशर्षिभ्यो महद्भ्यो नमो யக்கோ வம்சி மஹோ நமோ குருோப்பலவரோமச்சிதானிணே நமோ வேதாந்த ிண கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி சகூ புருஷோத்தம சேனா சகசிரநவ் நருச்சியத்தை ஜன்மஜரா விம் விஷுவ் பூத்திய பூதகிருத் பூதபிருத்வா பூதாத்மா பூதபாவன விஸ்வங்கிர திருநாமத்துக்கு ஆச்சாரியாருடைய வியாக்கியானங்களை படித்து கொண்டிருக்கிறோம் அஹ நிர்குணபிரம்மன் மாயாரஹித்த நிர்குணபிரம்மன் மாயாசகித சகுணபிரம்மன் அதில் உபாதானாத்மகமாக இருக்கக்கூடிய மாயாசகிதமான பிரம்மன் நிமித்த காரணாத்மகமாக இருக்கக்கூடிய மாயாசகித பிரம்மன் அப்படின்னு ரெண்டாக பிரித்துக்கணும் அதை விஸ்வரூபாத்மக சகுண பிரம்மன் ஏக்கரூபாத்மக சகுண பிரம்மன் அப்படின்னு பிரிச்சுக்கணும் பிரித்துக்கலாம் அது சௌரியம் ஆக ஏக்கரூபம் அநேக ரூபம் விஸ்வங்கிற பதத்துக்கு அரூப அரூப பிரம்மன் அநேகரூபிரம்மன் ஏகரூப பிரம்மன் இது அதிகாரி பேதம் தகுதியை பொறுத்து அவரவர்கள் இது பண்ணிக்கலாம் இன்னொன்று சொன்னார் ஓங்காரஸ்வரூபமாக இருக்கிறார் விஸ்வபதத்துக்கு ஓங்காரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆகா இப்போ ஏற்பட்ட பிரம்மனை நாம் ஸ்ரத்தையோட பூஜை பண்ணணும் ஆஹ் பக்தி பண்ணி அந்த அரூப பிரம்ம தத்துவத்தை உணர்ந்துண்டால் மோட்சம் அப்படிங்கிறது தான் உபதேசம் அதுக்கு ஸ்துதி நமஸ்காரங்களை பண்ணுறதுக்கெல்லாம் விஷயங்களெல்லாம் நிறைய படித்தோம் இந்த அத்வைத ஜானந்தான் சொந்த பக்திங்கிறார் பகவ ஆச்சாரியர் அப்படி பண்ண முடியலேன்னா துவைத பக்தி பண்ணணும் அது அநேக ரூப துவைதாத்வைத பக்தி ஏகரூபத் துவைத்த பக்தி அப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன்லாம் கொடுக்குற இப்படிலாம் உபாயங்கள்லாம் இருக்குது அதை ஹிம்சை பண்ணாத ஒரு ஆராதனை இந்த பகவத ஆராதனை வைதிக கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிற யாகாதிகள்லாம் ஹிம்ச கலந்திருக்கு இந்த ஈஸ்வர ஆராதனையில் ஹிம்சை கிடையாது பசுஹிம்சை இல்லாத ஒரு ஆராதனை இந்த ஆராதனை அது இதுக்கே அந்த பலன் இருக்குது அப்படிங்கிற கருத்து படும்படியும் உபதேசம் பண்ணியிருக்கார் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் சர்வூதித்தம் யோமாம் பஜத் தேக்கிதா சர்வா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்தே ஒரு இடத்துல சொன்னார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னால் ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா ஆத்மாவை விஷ்ணுவாக தியானம் செய்து அர்ச்சன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் அதாவது முதல்ல நீ ஆத்மாவையே விஷ்ணுவாக நினைத்து கொண்டு பிறகு விஷ்ணு ரூபத்தில் விஷ்ணுவை தியானம் பண்ணி பூஜை பண்ணணும் ஆகவே நமக்கு இதெல்லாம் சென்ற வகுப்பில் நான் விளக்கி சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே இறைவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார் ஆனால் நமக்கு நம்மளையே நமக்கு இருக்கிற இந்த இமோஷனல் ப்ராப்ளத்துக்கு துவைத்த பக்தி தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த ஆஷா பாஷங்கள் எல்லாம் நிறைய அஜானத்தினால் விருத்தி பண்ணிண்டாச்சு ஆகையினால நீக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை நிறைய பேருக்கு ஆகையினால சரி இந்த துவைத்த பக்தி பண்ணி இந்த இந்த துவைத பக்தி பண்ணி இந்த பக்குவத்தை அடையணும்னா அதுக்கும் என் உபா உபாசனை என்னன்னா ஆத்மாவை நீ விஷ்ணுவாக ஆட்டிடியூடு பாவனை உனக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல அந்த பாவனையை பண்ணி நீ ஈஸ்வரனை வெளியில் இருக்கிற மாதிரி நினச்சி பூஜை பண்ணிக்கோ அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னார் ஆனால் எப்படி இருந்தாலும் ஏன் வச்சுக்கோ எல்லோருக்குள்ளேயும் பகவான் எல்லா ஜட வஸ்துக்கள்லேயும் பகவான் எல்லா சேதன வஸ்துக்கள்லேயும் பகவான் இது விசிஷ்டாத்வைதம் சேதன வஸ்துக்கள்லையும் பகவான் இருக்கார் அச்சேதன வஸ்துக்கள்லேயும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற உபதேசம் அச்சேதன வஸ்துவும் சத்தியம் அச்சனேத்தன வஸ்துக்களில் வியாபிச்சிருக்கிற பகவானும் சத்தியம் சேதன வஸ்துக்களும் சத்தியம் சென்சியன் நான் சென்சியன்ட் ஆக சேதன வஸ்துக்களும் சத்தியம் சேதன வஸ்துக்களில் இருக்கக்கூடிய பகவானும் சத்தியம் அந்த ஆட்டிடியூட சொல்கிறார் அதனால் அந்த ஆட்டிடியூடில் அது நாலெட்ஜு தான் அவங்களுக்கும் அந்த அந்த பகவானை நாம் ஆராதனை பண்ணணும் பகவானை விட்டு நாம் பிரிய முடியாது என்னை விட்டு பகவான் பிரிய மாட்டார் ஆனும் பகவானும் நானும் வேறு தான் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணு அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்கார் கடைசியில் நம்ம கடைசியாக பார்க்க ஆறாவது அத்தியாயம் முப்பத்தொன்னாவது ஸ்லோகம் வரைக்கும் படித்தோம்னு நினைக்கிறேன் அதோடய கண்டினியூவேஷன் இப்போ பார்க்குறோம் அயஹரி அம் ஹரிஸ் ஜன நான்கு மனோயூயோவத இத்தி விஷ்ணு புராணே விஷ்ணு புராணத்தில் ஒன்று இருபத்ரெண்டு எண்பத்தி ஏழு அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் அவருக்கு என்ன இருந்தாலும் இந்த அத்வைதானம் துவைதாத்வைத்தம் இதிலேயே பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கார் ஆதிசங்கரர் அதாவது அகம் ஹரிஹி நான் ஹரி இது சர்வம் ஜனார்தன அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் ஹரி நான் என்ன ஜனார்தனன்னு அர்த்தம் ஜனார்தனங்கிற சொல்லுக்கும் ஹரிங்கிற சொல்லுக்கும் ஒரே அர்த்தம் தானே விஷ்ணு தானே இந்த நாமம் இருக்குது ஆஹ அஹம் ஹரி சர்வம் இது ஜனார்தன அன் தாரணியஜாத்தம் அந்ய நாஸ்தி இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட காரணக்காரியங்கள் இருக்குது அப்பா அம்மா காரணம் குழந்தை காரியம் அது மாதிரி வெத காரணம் மரங்கள்லாங்காரியம் இப்படி ஏகப்பட்ட காரணக்காரியங்கள் இருக்குது காரணக்காரியம் ஜகத்து தத்தா அந்நிய நாஸ்தி அந்த ஹரிக்கு தன் அந்நியமாக ஹரினா இங்கே பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைதன்யம் ஆக இந்த ஜனார்தனன் ஹரி என்று சொல்லப்படுகிற விஸ்வம் விஷ்ணு இந்த பரமார்த்த தத்துவமாகிய சுத்த சைதன்யத்துக்கு அந்நியமாக ஒரு கிடையாது அறியாது ஈதருக்கு மனஹா இந்த மனசு யாருக்கு இருக்கோ மனசுனா இங்கே ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு பிகாஸ் ஆஃப் விஸ்டம் இல்லையா இந்த ஆட்டிடியூடு எதனால் வந்திருக்குன்னா இந்த பாவனை எதனால் இருக்குதுன்னா ஞானத்தினால இந்த பாவனை இருக்குது ஞானம்னே சொல்லலாம் இல்லாட்ட ஞானத்தினாலே ஏற்பட்டிருக்கிற பாவனை சாஸ்திரம் வந்து சர்வம் பிரம்மமயம்னு சொல்லியிருக்கு ஆகையினால் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பிரம்மனாக பார்க்குறேன் ஆக ஈதருக்கு மனஹா எஸ்ய பவதி இந்த மனோ மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ தசிய பூயா பவோத்பவாக துவந்தவதாக நபந்தி பூயாகனா மறுபடியும் பவோத்பவாக முங்கி முங்கி எழுந்திரிக்கிறது விளையாட்டில் முங்கி எழுந்தாச்சு குடும்பத்தில் முங்கி எழுந்திருக்கில்ல சரி எல்லாத்திலையும் முங்கி முங்கி எழுந்திரிக்க பவோத்பவாக பவோத்பவம்னா என்ன இந்த சம்சாரத்தில் புனரப்பி ஜனனம் ஒரு அறிவிப்பை மரணம் இங்கே வாழ்க்கை முழுக்க என்ன இருக்குது ஒரே ராகத்வேஷம் பிடிச்சது பிடிக்காதது இந்த பிடிச்சது பிடிக்காது தானே சுகதுக்கத்துக்கு காரணம் பிடிச்சது பிடிக்காதுங்கிறது ஒன்றுமே இல்லைன்னா சுகதுக்கம் எங்கே இருக்க போகிறது எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்சதும் இல்லை பிடிக்காததும் இல்லை விருப்பு வெறுப்பு ரெண்டும் கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னா எனக்கு ராகத்வேஷம் இல்லாததுனால சுகதுக்கம் இல்லை துவந்தகதாக பவோத்பவாக இந்த உண்மையை புரிஞ்சுணுட்டால் அவனுக்கு இமோஷனல் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் எந்த விதமான பயலாஜிக்கலாக வர சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கலால் வர பயலாஜிக்கல் ரெண்டு அந்நியன்னு ஆசிரியம் ஆகையினால் வரக்கூடிய ஏதுவும் கிடையாது எல்லாத்தையும் அவன் இக்னோர் பண்ணுறான் அதெல்லாம் சும்மா மாயா பம்மாத் அப்படின்னு புரிஞ்சுட்டு பேசாமல் இருக்கான் டோட்டலி இக்னோரிங் நடந்ததா சரி நடக்கலையா ரொம்ப சரி எனக்கு இது நடக்கணும்னு ஆசை இல்லை நடக்கப்படாதுன்னு எண்ணம் இல்லை எதை பற்றி இல்லை துவந்ததாக பவோத்பவாக தசிய ந பவந்தி அவனுக்கு ஒன்றும் சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம் அதை இப்படி வார்த்தை பதங்களில் போட்டிருக்கார் துவந்தரூப வியாதியோம் வியாதியோம் நகி ஹோதீம் அப்படின்னு போட்டிருக்காரு துவந்தரூப வியாதி இருமைகளாகிய நோய் இருமைகளாகிய நோய் அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் இந்த பந்தம் மோக்ஷம்னா என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னார் இருமை வகை தெரிந்து இந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு துறவிகளை பற்றி சொல்கிற போது இந்த பந்த மோட்சம்னா என்னங்கிறத விவேக்கம் பண்ணி நம்ம இன்னும் மற்றதெல்லாம் சேர்ந்துக்கணும் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இளமை முதுமை பிறப்பு இறப்பு வறுமை செம்மை எல்லாம் பார்த்து இது ரெண்டுமே சம்சாரந்தான்ப்பா வசதியாக வாழ்கிறதும் சம்சாரந்தான் ஏழையாக இருக்கிறதும் சம்சாரம்தான் ஆகையினால இதிலெல்லாம் நம்ம ஏழையாக இருந்தால் என்ன வசதி இருந்தால் என்ன நோய் இருந்தால் என்ன ஆரோக்கியமாக இருந்தால் என்ன இதிலெல்லாம் சிக்கிக்கப்படாது எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கணும்னு நினைப்போம் அப்படி இருக்க முடியாது இப்படி இருக்கப்படாதுன்னு நினைப்போம் அதை அவாய்ட் பண்ண முடியாது எங்கே போனாலும் கொஞ்சமாவது ஒட்டின்ட்டு தான் இருக்கும் எவ்வளவு எஃபர்ட்டு போனால் போட்டாலும் நாய் வாழ் மாதிரி தான் திரும்பவும் வந்துவிடும் விவகாரத்திலே பார்க்குறோமே ஆசிரமத்தில் ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அது பார்த்துட்டே இருக்கணும்னா எத்தனை நாளைக்கு தான் பார்க்கறது எல்லாம் அவமும் பொறுப்பாக போக வேண்டிதானே கிடையாது கொஞ்சம் நாள் கழித்து எல்லாம் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சுடுவான் வரும்போது கத்தியே இல்லைன்னு வருவான் எல்லோரும் இப்படிதான் வாழ்க்கையில் அப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து சும்மா இருக்க தோணுமா என்ன சுக பிராப்தி பாலிடிக்ஸ் கர்த்தவியம் சொல்கிறேன் பொதுவாக லௌக்கிகம் இங்கேன்னு இல்லை உலகம் முழுக்க அதுதான் வேலை வீட்டிலே தான் வேலை கல்யாண ஆகிடுச்சுன்னா முதல்ல வரும்போது வாங்க வாங்கலாம் சொல்லுவாள் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பி லைட்டாக ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிக்ஷன்லாம் டெவலப் ஆகும் அப்புறம் என்னதுனா முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆஹ் துவந்ததாக பவோத்பவா தஸ்ய பூயாக நபந்தி மறுபடியும் இந்த ப்ராப்ளம்லாம் வராது ஓன்சிவன் சர்வம் பிரம்மமயம்னு புரிஞ்சுன்னுட்டான்னா இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரியாலிட்டியே போயிடுது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவாலிட்டியே ரியாலிட்டி போயிடுதுன்னா அப்புறம் என்ன எல்லா இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ரியாலிட்டி போயிடுது ரியாலிட்டி இல்லைன்னு சொன்னால் ப்ராப்ளமே இல்லை ஆனால் ப்ராப்ளமே இல்லைங்கிறது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா பிரச்சனை ஆகிடும் அது ஒரு அது சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இன்னும் எல்லாம் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கே அப்படின்னா எதோ ஒன்றாவது வர வேண்டாமோ நம்ம என்ன சொல்லுவோம் ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைம்போம் அவன் இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லாட்டால் கூட ப்ராப்ளம் இருக்குமாம் இது சில பேரோட பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கணுங்கிறது ஒரு ஆட்டிடியூடு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாலும் பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு ஆட்டிடியூடு யாருக்கு இருக்கும் இந்த ஆட்டிடியூடு ரெண்டு விதமான ஆட்டிடியூடும் அக்ஞானிக்கு பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனை இருக்கிறதா தோணும் ஞானிக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு தோணும் என்ன பிரச்சனை பிரச்சனைங்கிறதே ஒன்று கிடையாது பிரச்சனை இருக்குங்கிறது தான் பிரச்சனை புரியுறதோ இது புரியலைங்கிறது தான் பிரச்சனைன்னு நினச்சிக்காய்ங்க அடுத்த ஸ்லோகம் குரு குருர் யத்ர ಪರಿவாத நிந்தாவாபி ப்ரவर्तते கர்ணौ तत्र पिதாத்வ யௌ gantavyam vatatonyatah பாருங்க இன்னொரு விஷயம் சொல்றார் விஷ்வம்ங்கற பகவான் தான் குரு குரு வேற பகவான் வேற இல்லைங்கிறார் இன்னொரு டாபிக் உள்ளே நுழைகிறார் நம்ம அப்புறம் பார்ப்போம் செம்ம பண்ணணும் இந்த விஸ்வங்கிற பதத்துக்கு ஆச்சாரியார் சொன்ன வியாக்கியானத்தையே நம்ம ஏரியா வைஸாக பிரிக்கணும் இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் விஸ்வத்துக்கு இந்த அர்த்தம் நடுப்பு நடுப்புரை மாற்றிவிடுறார் அப்போ அதையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் விஸ்வங்கிற பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்புறம் இந்த அர்த்தம் அப்புறம் ஓங்கார அர்த்தம் நாலு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்போ ஏற்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் அதை ஸ்ரத்தையாக பண்ணணும் ஹிம்சை இல்லாமல் பண்ணணும் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணார் நான் கடைசியா பிரம்மனுக்கு அன்னியமாக ஒன்றும் இல்லை இது அதுவும் இதான அது கிடையாது அப்புறம் அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா சுருக்கமாக என்னன்னா எங்கள் குரு நிந்த நடக்கிறதோ அந்த இடத்துல இருக்காது போயிடுங்கிறார் குருவை யார் நிந்த பண்ணுறானோ அந்த குரு நிந்த நடக்கிற இடத்துல நீ இருக்காதே காதை மூடிக்கோ அப்படிங்கிற எத்தனை குருஹோ பரிவா பரிவாக என்ன திடீர்னு ஆரம்பித்தார் தெரியல அங்கே அந்த நேரம் பார்த்து இவர் எதாவது எழுதிட்டுருக்கப்போ குரு ஏதாவது சொல்லியிருப்பான் கோவிந்த பகதூர்வாதை பார்த்து எதையாவது சொல்லியிருப்பான் இந்த வயசான தாத்தாவுக்கு விவரமே இல்லை நேரம் கெட்ட நேரத்தில் அதற்கொண்டா இதைக்குண்டாங்கிறார் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் வா வித்விஷா வகை சொன்ன மாதிரி எதனால திடீர்னு இப்படி எழுதுகிற அறுத்து தெரியல பரவாயில்ல அதெல்லாம் ஆச்சாரர்களே அவதாரம் நம்ம தான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பரிவாதக பரிவாதகன்னா என்ன அர்த்தம் அபவாதம் நிந்த பண்றது பரிவாதகா அவர் பேரில் என்னெல்லாம அதாவது கிரிட்டிசிசம் வேறு அப்புறம் வந்து இல்லை வேறு ஏதோ ஒரு வேர்டு இருக்கு அலிகேஷன்ஸ் கிரிட்டிசம் இஸ் கிரிட்டிசிசம் ஈஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அலிகேஷன் அலிகேஷன்னா நீ குற்றவாளி இல்லையா கிரிட்டிசிசம்னா நீ அன்னைக்கு இப்படி சொன்னேன் இன்றைக்கி இப்படி பண்ணுறேன் மாற்றி மாற்றி சொல்கிறேன் மாற்றி மாற்றி பண்ணுறேன் அப்படிங்கிறது கிரிட்டிசிசம் க்ரிட்டிசிசம்னா விமர்சனம் பண்ணுறது இப்போ எலெக்ஷன் நடக்கிற போது எவ்வளோ பாருங்க விமர்சனம் நடக்கிறது அப்புறம் குற்றம் சாத்துறது தரம் தாழ்ந்து அது மாதிரி இங்கே என்னென்னா ஒன்று அதை வந்து குற்றம் இல்லாட்டி என்ன பண்ணுறது குற்றம் இல்லாட்டி விமர்சனம் பண்ணுறது நிந்தாவாபிப் பிரவர்த்தத்தை எங்கள் குருவினுடைய குருவை பற்றி தப்பாக பேசுகிறார்களோ அவரை திட்டுகிறார்களோ அங்கே என்ன பண்ணணும்னா தத்திர கர்ணவு பிதா ரெண்டு காதையும் நல்லா பொத்திக்கும் கேட்கப்படாது ஆஹா கர்ணவு தத்திர பிதாத்தவ்யம் இன்னொரு அர்த்தமும் இருக்குது பகவானை நிந்தை பண்ணுறதும் குரு நிந்தா ஈஸ்வர நிந்தா சாஸ்திர நிந்தா ஹிந்து தர்ம பேய் இப்படின்னு சொன்னான் அவன் வந்து ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா நான் நம்ம புஸ்தத்தை கொடுத்தா வாங்க மாட்டேங்கான் அவன் புஸ்தகத்தை அவங்க மதத்து புஸ்தகத்தை நாம் தொடரலாமா ஒன்றும் பாவம் வராது புண்ணியம் வந்துவிடும் நம்ம பாவம் போயிடுமா இப்போ நம்ம புத்தகத்தை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா ஐயோயோன்னு ஓடுறான் ஒரு பிரசாதம் கூட வாங்கிக்க மாட்டான் அந்தளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க என்னே மனிதனேயும் ஆஹ கர்ணவு தற்ற பிதாத்தவ்யோ கர்ணவுனா ரெண்டு காதுகளையும் நன்றாக பிதாத்தம்னா மூடிக்கோன்னு அர்த்தம் பஞ்சாவது வச்சுக்கோ இல்லாட்டி என்ன பண்ணணும் தத்தகா அந்நத்தகாவாக கந்தவியம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடணும் அங்கே பேசியன்ட்டு இருக்கிற இடத்துல நின்று நாமளும் சேர்ந்தோம்னா அது நமக்கு பாவத்தை கொடுக்கும் ஒன்று இதெல்லாம் ஒன்று திட்டணும் சுவாமி விவேகானந்தரை பற்றி கதையெல்லாம் வருது கதையின அவருடைய சரித்திரம் கேள்விப்படுறோம் அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணுற போது யாரோ ஒருத்தன் நிந்தனை பண்ணுறான் நம்ம சாஸ்திரங்கள் அதெல்லாம் அவன் அவனை அப்படியே தூக்கி விடுறார் கழுத்தை பிடிச்சி வாயத்திறந்து அடிக்கடிக்குங்கிறார் அதையாவது பண்ணணும் குரு நிந்த பண்ணால் ஏத்தாப்பில் பேசாத குரு நீந்த பண்ணாதே சாஸ்திரம் நீந்த பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் ஆகணும் இல்லாட்டி காதை பொத்திக்கணும் அது சொல்லலைவர் அங்கே நீ அவனை போட்டு அடிக்கணும் என்ன அவர் ஹிம்சாவாதின்னு நினைக்கிறேன் ஹம்ஸ் அகிம்சாவாதி இல்லை அஹிம்சாவதியாக இருக்கிறதுனால அவனை என்னத்துக்கு நீ திட்டணும் அதனால் நீ திட்டினா ஓம் புண்ணியமில் அவனுக்கு போயிடுனா என்ன பண்ணுறது ஆகினால் திட்டாத காதை பொத்திக்கோ வந்துடுவோம் த விவிஷ்ணுமோத்தரபுராணம் மூணு இரநூத்திமுப்பூ தொண்ணூத்திரெண்டு திரமவியேவா தச்சாரியே அவதி எ இருக்கோ தெரியல அதாவது எனவே என்ன பண்ணணும்னா கடவுள் தான் ஆச்சாரிய ரூபத்தில் இருக்காருங்கிறார் ஆச்சாரிய இருக்கார் ஆகையினால் இதில் ரெண்டாயிடுத்து ஈஸ்வரன் இந்தா குரு கேட்கப்படாது நீ அதிலருந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது நீ கேட்க விடாத நீ பண்ணலான்னு அர்த்தமா எப்படி நானும் குரு நிந்தை பண்ணுறதோ சாஸ்திர நிந்தை பண்ணுறதோ பண்ணக்கூடாது ஈஸ்வரன் அதே மாதிரி இன்னொருத்தம் பண்ணுற போதும் கேட்கப்படாது அந்த இடத்த விட்டு போகிறதுனா போயிடு சொல்லியிருக்கு வரம் வகஜ்வாலா புஞ்ச சாந்தர் வியவஸ்தி நஷௌரி சிந்தாவிமுக ஜனசம்பாச வைசம் வரம் வுஞ்சவி நௌரிச்சிண்டனவசம் காத்தய காய் வாக்கம் காத்தியாயன வச்சனாத் எத்திர தேசே வாசுதேவ நிந்தா தற்ற வாசா ந கர்த்தவிய என்ன சொல்கிறார் வாசுதேவன் அதாவது கடவுளில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கிடையில் வாழ்கிறத விட நெருப்புக்குள்ளே இருக்கிறது நல்லதுங்கிறார் நெருப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் தப்பே இல்லைங்கிற வரம் ஹுத ஜுவாலா புஞ்சஸ்ய அந்தர் வியவஸ்திதினா அக்னி ஹுதம் சர்வம் வகதி ஹுதவகா ஹுதவஹா அக்னிக்கு பேர் அதாவது நம்ம வந்து இந்திராய சுவாஹா அப்படின்னு அக்னியில் போட்டோம்னா அக்னி பகவான் அது இந்திரனு கொண்டு போய் கொடுத்துருவார் ஆகையினால் அவனுக்கு பேர் ஹுதவா அப்படின்னு பேர் ஹுதம் ஹவிஹி வஹதி யா தேவா இது ஹுதவா அக்னே அபரம் நாம அக்னிக்கு இன்னொரு பேர் ஹோமத்தில் பண்ணுறதெல்லாம் அந்தந்த அக்னிம் தூதம் விரணீமஹேன்னு வேதமே சொல்றது அக்னிம் தூதம் விரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் ஆக ஹுதவகாலா புஞ்சஸ அந்தர் வவஸ்திதி வரம் வரம்னா ரொம்ப உத்தமம் சிரேஷ்டம் எங்கன்னா அக்னியோட ஜுவலை ஜுவலை கட்டிருக்கே ஜால அப்படி சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அக்னி அதுவும் அக்னி கோம கொண்டத்துக்குள்ளே நல்லா கொழுந்து விட்டு எரிய நெருப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கலாங்கிறார் அந்த புஞ்ச அந்தஸ்திய வியவஸ்தி உட்காந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை வரங்கிற அதுக்குள்ளேயே இருந்து உள்ளான் போல் இருக்கு அப்படின்னா எவ்வளோ அது தீயவை பயத்தலால் இதே தான் தீயவை அஞ்சப்படும் அதுதான் என்ன ஷௌரி சிந்தா விமுக ஜன சம்வாச வைசசம் லாங்குவேஜ் ஷௌரின்னு சொன்ன தலைக்கு வச்சுக்கிறது இல்லை ஷௌரி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பேர் ஆஹ் ஷௌரி ஷௌரினா சூரத்தன்மையை உடையவன் அர்த்தம் ஷௌரி சிந்தா விமுக ஜன சௌரி சிந்தான்னா என்ன அர்த்தம் भगवान, விஷ்ணுவை சிந்திக்காமல் மறுக்கிறவன் விமுகான்னா அது என்ன கடவுளை பற்றிய எண்ணத்தை உடைய இல்லாதவன் என்ன எண்ணம் இல்லாத மக்களுடன் சம்வாச வைசசம் கூட சேர்ந்திருக்கிற வாழ்க்கை சம்பாச வைசசம் அது பண்ணாது ஜன சம்பாச வைஷம் நான் கர்த்தவ்யம்னு அர்த்தம் அதுக்கு பதிலாக நெருப்புக்குள்ளேயே உட்காந்து விடலாம் அப்போ அது என்னன்னா அவங்களோட சேர்ந்திருக்கப்படாதுன்னு அர்த்தம் நெருப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கணும்னு சொல்லிருக்காருன்னு போய் உட்காந்துட்டா அப்படி பண்ணால் சொல்லலை ஆக அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே தாத்பரியம் என்ன இதுக்கெல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் உண்டு இந்த அலங்காரத்துக்கெல்லாம் அங்கே இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அதுக்கு சமானம்னு அர்த்தம் அவங்களுக்கு நடுவில் இருக்கிறதும் ஒன்று நெருப்புகள் இருக்கிறதும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நடுவில் அதனால தான் மாணிக்க வாசர் பாடினார் அன்பில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே பகவானை வந்து நான் அன்பு இல்லாதவனை கண்டால் எனக்கு பயமாக இருக்குங்கிறார் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் புத்தில் இருக்கிற பாம்பை கண்டு எனக்கு பயம் இல்லை பொய்யே பேசுகிறவன் வந்து உண்மை பேசுகிற மாதிரி பேசினான்னா அது நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கும் நான் கூட பயப்பட மாட்டேன் ஆனால் இறைவனிடத்தில் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே கடவுளை பற்றி கடவுளை நிந்த பண்ணுறவன் கூட இருக்கிறதுங்கிறது நெருப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானம் அதனால் அந்த இடத்துல வசிக்கவே விடாது அடுத்த ஸ்லோகம் எே பராே துரௌத்திய பிராத்மனே மந்திரவாத் ஹரௌ குரௌச் பராபக் காரியே தீ அங்கே நம்ம ஒரு விஷயத்து காத்தியாய காத்தியாயனவச்சன காத்தியாயருடைய காத்தியாயனருடைய வாக்கியத்தின் படி எத்தே வாசுதேவனிந்தா பற்ற வாச நத்தவிய ஆ குருநிந்த ஈஸ்வரனிந்த எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல போ இருக்காது அந்த பாப்பிகளோடு பழகாதே அப்படிங்கிறார் ஆ இங்கே மந்த் ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத் மந்திரவர்ணாத்து ஹரௌ குரௌச்ச பராபக்தி காரியா ஹரௌ குரௌச்சரவ் ஹரியோ ஹோ ஹரிஷு ஹரே ஹரேனா சிவனிடத்தில் ஹரௌ அப்படின்னா விஷ்ணுவனிடத்தில் ஹரௌ குரௌச்ச பராபக்தி பராபக்தினா மேலான அன்பை செய்ய வேண்டும் அர்த்தம் மேலான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் எஸ்ய தேவே பராபக்திஹி இறைவனிடத்தில் யாதொரு மேலான அன்பு இருக்கிறதோ யதா தேவே எப்படி இறைவனிடத்தில் உள்ளதோ ததா குரவ் அப்படியே குருவினிடத்திலும் பராபக்திஹி காரியா பராபக்தியானது செய்யப்பட வேண்டும் மேலான அன்பானது வெளிப்படுத்தப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் அப்படி வளர்த்தால் என்னாகும்னா ஏத்தே தஸ்ய தஸ்யன் அர்த்தம் குருவினிடத்திலும் கடவுளிடத்திலும் முழுமையான உயர்ந்த பேரன்பை உடையவனுக்கு ஏத்தே கதித்தாக அர்த்தாக இப்போ உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அர்த்தாகனா விஷயங்கள் மந்திரங்கள் என்னெல்லாம் கருத்துக்கள் உபதேசிக்கப்பட்டனவோ கதிதாக ஹியர்த்தாக அர்த்தாக ஹீ பிரகாசந்தே மகாத்மனா ஏத்தே மகாத்மன கதித்தா ஹியர்தா இந்த மகாத்மாக்களால் உபதேஷிக்கப்பட்ட பொருள்களெல்லாம் கருத்துக்களெல்லாம் பிரகாஷந்தே பிரகாசந்தே ஹீ அப்படி போடணும் பிரகாசந்தே ஏவ ஹீங்கிறத ஏவன்னு எடுத்துக்கணும் நிச்சயமாக விளங்கத்தான் செய்யும் மனசுக்குள்ளே நன்றாக அது விளங்கும் புரியும் பொருள் விளங்கா உருண்டையாக இருக்காது எல்லாமே தெளிவாக விளங்கும் அப்படின்னு அர்த்தம் இதில் இன்னொன்று போடுவார் தச்செய்தே கதிதாகியர்த்தாகங்கிறது அகதிதாக அர்த்தாக ஒருவேளை சொல்கிறதுக்கு விட்டு போயிட்டார் குரு ஏதோ ஞாபகத்தில் ஒரு வாக்கியத்தை சென்டென்ஸை மறந்துவிட்டார் அப்படின்னா அதுவும் உனக்கு புரிஞ்சிடும் குருவோடய சகாயம் இல்லாமலேயே அந்த குருவினிடத்தில் இருக்கிற அன்பின் காரணமாகவே உனக்கு அந்த உண்மையும் விளங்கும் என்பது கருத்து அவசேனி எண்ணா கீபாத்தை புமாச்சியத்தை சய்ஸ்வ சிம்ரிவ சிம்ஹஸ்திரா இல்லை சிம்ஹத்தஸ்திர விற்கரை அதுதான் விஷ்ணு புராணம் ஆறு எட்டு பத்தொம்போதாவது ஸ்லோகம் கோட் பண்ணுறார் இப்போ பாருங்கோ எப்படி டெவலப் பண்ணிகிட்டே வர்றார் பாருங்கள் நீ பகவன் நாமாவை நினைக்காம அதாவது என்னது மறந்தும் சொன்னால் கூட சொல்லி சொல்லி சொல்லி வாய்ப்பழகி போயிடுத்து அம்மானு சொல்கிறோம் வலிக்கிற போது அம்மா அப்படிங்கிறோம் என்ன நம்ம என்ன பிளான் பண்ணியா சொல்கிறோம் வசமில்லாமையே சொல்கிறோம் ஆக அவசேனாபி என் நாம்னி கீர்த்தித்தே அதாவது உனக்கு நீ வந்து என்ன சொல்கிறது உன்னுடைய வில் வில்லிங்னஸ் இல்லாமலேயே நான் ஒன்றும் முயற்சியே பண்ணலை ஆனால் வாய் சொல்லிகிட்டே இருக்குது நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நம அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஆகினால் நான் இருக்கேன் அது வந்து என்றைக்காவது பலனை கொடுக்கும் ஆகினால நீ பகவான் நாமாவை சொல்லு பகவன் சொல்ல மகிமையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இறைவனுடைய திருநாமத்தின் சிறப்பை சொல்லுகிறார் அவசே நாப்பி என் நாம் புமான் சர்வ பாத்தகை சத்யா அப்படி பகவான் யாருடைய எந்த பகவானுடைய நாமத்தை கீர்த்தித்தே சதி எஸ்ய எஸ்ய நாம யாருடைய திருநாமத்தை நாம் நீங்கிறது விஷயசப்தமி ஆகையினால் பகவான் யாருடைய திருநாமத்தை உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே சொன்னாலும் கூட சொல்லுகின்ற மனிதன் என்ன ஆகுன்னா சத்யா உடனே சர்வ உடனே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் எப்படின்னா இந்த ஓனாய் வந்து சிங்கத்துக்கிட்ட போனால் பயந்து ஓடும் சிங்கம் வந்து எடுத்துன்னு வச்சுங்கோ சிங்கத்துக்கிட்ட யாராவது நிற்பாங்களா யாராவது சிம்ஹத்ரஸ்தைஹி விரகைகி இவ சிம்ஹன்னா சிங்கம் த்ரஸ்தைகின்னா அச்சுறுத்தப்பட்ட விரகைகி அப்படின்னு சொன்னால் ஓனாய் கூட்டம் என்ன பார்த்த கைகின்றிருக்கு இல்லையா அதனால் ஓனாய் கூட்டம் பாவங்கள் அதுக்கு என்னது தாய்மான் சொல்லுவார் அதாவது காகம் ஒரு கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ கருணை உன் அருளை கருணை பிரவாகமாய் நாடினரை வாதிக்க வல்லதோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் வினை கர்மமானது வாதிக்க வல்லதோ ஆய கோடிக்கணக்கான காக்கா இருந்தாலும் ஒரு கல்லுக்கு முன்னாடி நிற்குமான்னு காகமானது ஒரு கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ கருணை பிரவாகமாய் நினது அருளை நாடினோரை வினையோ வேர்டு ஒரு வேர்டு இருக்கு கர்மம் வாதிக்க வல்லதோ பாதிக்குமான அர்த்தம் இது ராமகிருஷ்ணபுரம் சில திருஷ்டாந்தம் ரொம்ப ஃபேமஸ் அது அதாவது ஒரு கையைத்தட்டி க அதாவது கல்லை கையை தட்டினா க இருக்கிற காக்கா எல்லாம் பறந்து போகிறது அது மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற பாபங்களெல்லாம் கையை தட்டி கொண்டு இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் ஓடி போயிடுதுங்கிறார் இந்த உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுறதுங்கிறார் அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கு சிம்ஹத்ரஸ்தைரி இது கம்பீரமாக சொல்கிறார் எக்ஸாம்பிளுக்குலேயும் கொஞ்சம் விசேஷமெல்லாம் வச்சுருக்கார் இந்த பாவங்கள்லாம் ஓநாய் கூட்டங்களாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் அந்த ஜீவனை ஒட்டி இருக்கே இந்த ஜீவனை சார்ந்துருக்கிற புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கே இந்த புண்ணிய பா பாவத்தை விடுங்கும் புண்ணியத்தை விடுங்கோ பாவங்கள்லாம் என்ன ஆகிறதுன்னா அந்த ஓனாய் கூட்டங்கள்லாம் இந்த பகவன் இங்கே இந்த சிம்ஹா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர நாம இறைவனின் திருநாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் அழிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் அது நாராயணாயினும் நாமம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகத்தி தானே ஆக இறைவனுடைய திருநாமங்களுடைய பெருமையை சொல்கிறார் ஆகா சிங்கத்துக்கு நிகரானது என்னது இறைவனுடைய திருநாமம் பாபங்களுக்கு நிகழ்ந்தது ஓனாய் கூட்டங்களை எதுக்கோடு ஒப்பிட்றோம் பாபங்கள் அனந்த கோட்டி ஜென்ம பாவமெல்லாம் காண ஓடியே போகிறது சிங்கத்தை பார்த்தா ஓனாய் கூட்டம் எப்படி ஓடும்ங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க உயிருக்கு பயந்து அப்படியே ஓட்டம் பிடிக்கும் அது மாதிரி பாபங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத இந்த அதிருஷ்டமான பாபங்களெல்லாம் போயிடும்னு அர்த்தம் அடுத்தது ஜான வாசுதேவர்த்தனாத் தர்வம் விலையும் யாதி தோயஸ்லவணம் யலிகல்மஷமத் உகிரம் நரகா்த்தி பிரதம் நிறாம் பிரயாதி விலயம் சத்யா சகத் கிருஷ்ணசம்ஸ்மிருல்லாம் பகவன் நாம மகிமே சொல்கிறார் ஞாச்சுங்கோ மோட்சசாதனமாக சொல்லலை பாபநிவத்தி சாதனமாக சொல்கிறார் சித்தசுத்தி சாதனமாக சொல்கிறார் அதை கவனிச்சுக்கணும் இல்லாட்டி வேதாந்த கோபிராமண சாத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது அங்கே எல்லாம் கிளியராக சொல்லிவிடுறார் அதனால் ஞான் வச்சுக்கணும் ஜானத்தஹா வாசுதேவஸ்ய கீர்த்தனாது அஜானத்தோ பா அக்ஞானத்தோவாபி வாசுதேவஸ்ய கீர்த்தனாத் யாரோ பஜனை கொடுத்துக்கு போகிறான் பகவான்னா என்னென்னே தெரியாது திருநாமத்துக்கு மகிமை இருக்கிறதுலாம் தெரியாது என்னது பாட்டு பாடுறோமே எனது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேரணும் இப்படி சொல்கிறோமே இன்னாமல் சேர்த்துட்டான் இப்போ அதில் புதுசு புதுசாக சேர்த்துருக்கான் ராமா ராமா ராமா என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும் என்னது சரணம் சரணம் சரணம் என்று கையை தட்டி பாடணும் கையை தட்டி பாடாவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் முருகா முருகா முருகா என்று மனமூருகி பாடணும் உருகி பாட வாராவிட்டால் உத்தமரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் சொரூபத்தை சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும் எல்லாம் ராமா கிருஷ்ணா முருகா சிவா சிவா எல்லாம் சொல் பகவான் நாமாவை சொல்லுப்பா அப்போ ஞானத்தாவா அஜானத்தோவாப்பி ஜோசியர் சொன்னார் பஜனை கூடத்துக்கு வந்துவிட்டான் இல்லாரு பார்த்தார் என்ன பரிகாரம் சொல்லி சொல்லி அவருக்கே அழுத்து பழுத்து அவருக்கே ஜோசியர் பாவம் ஒருத்தொருத்தனுக்கும் ஜாதகத்தை பார்த்து பார்த்து பரிகாரம் சொல்லி சொல்லி அந்த பரிகாரம் இடத்துல நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் அவன் வந்து இவர்கிட்ட சொல்லி இவருக்கே பரிகாரத்தில் நம்பிக்கை போய் பார்த்தார் பக்கத்தில் எங்கேயோ பாடெல்லாம் பாட்டெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அல்ல இல்லையா இல்லாமல் இருந்தால் சரி அங்கே போய் சரிப்பா சொல் அப்படின்னு சொல்லணுன்னா அங்கே போனோன்னே ஏதோ அவனுக்கு ஏதோ அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு அப்புறம் ரொம்ப ஈடுபாடெல்லாம் வந்துடும் ஆ ஞானத்த அஜானத்தோவாப்பி தெரிஞ்சோ தெரியாமலோ வாசுதேவ கீர்த்தனாத் வாசுதேவனுடைய திருநாமங்களை ஓதினால் தற்சர்வம் விலயம் யாத்தி தற்சர்வம்னு என்ன இருக்குது அதுதான் அங்கே தான் விஷயமே காணும் தற்சர்வம்னா நம்ம போட்டுக்கணும் தசிய சர்வம் பாபம்னு கனெக்ட் பண்ணிக்கணும் தஸ்ய சர்வம் தத் சர்வம் விலயம் யாத்தி சமஸ்த பாப்பன்னு போட்டார் வியாக்கியானக்காரர் ஆக தத் சர்வம் தத் சர்வம் பாபம் தஸ்ய சர்வம் விலயம் யாத்தி விசேஷேன லயம் யாத்தி பாவங்கள்லாம் ஒடுங்கி போயிடும் ஒடுங்கி போய்ட்டா அந்த இடத்துல விலயம்னா நாசகான்னு தான் அர்த்தம் பாவங்கள் அழிந்துவிடும் விலையம் யாத்தி பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அப்படி சொன்ன மாதிரி விலையம் யாத்தி எப்படின்னா தோயஸ்தம் லவணம் யதா தண்ணீரில் இருக்கும் உப்பை போல உப்பை தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்சு போயிடுறதோ அப்படி இவனுடைய பாபங்கள்லாம் கரைஞ்சு போயிடுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அப்புறம் அடுத்த கலி கல்மஷம் அத்யுக்ரம் நரகா்த்திப்பதம் நிருணாம் கிருஷ்ண சகத்துசம்ஸ்மிருஷ்ணன் ஒருதரவஸ்மரணப்பணினாலே போற கிருஷ்ணாய் நம கிருஷ்ணகிருஷ்ண அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணனும் கீதையில் ஒத்துண்ட்ருக்காரத அப்ப அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படிச்சேத் சுராச்சாரே மாமனியா சாதுரேவ சமந்தவிய சமய விவசித்தோஹி ச அதே தான் சொல்கிறாருங்க கிருஷ்ணச அங்கே என்ன சொல்கிறார் எப்பேற்பட்ட கெட்ட நடத்தை உடையவனாக இருந்தாலும் மனம் திருந்தி பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டு அவன் சீக்கிரம் முன்னேறிடுவாங்கிறார் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா க்விக்காக அவன் சேஞ்ச் ஆகிடுவான் கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்ததி ஓ கவுந்தேயா குந்தி புத்திரா தெரிஞ்சுக்கோ நான் உறுதி சொல்கிறேன் என்னுடைய பக்தன் வீணாக போகமாட்டான் அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார் கலிகல்மஷம் மனசை கெடுக்கிறது அத்யுக்ரம் ரொம்ப கொடுமையானது நரக்கார்த்திப் பிரதம் நரக்க ஆர்த்தின துக்கம் நரக்க துக்கத்தை கொடுப்பதுமாகிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் கிருஷ்ணசம்ஸ்மிருத்தேக கொஞ்சம் கிருஷ்ணனை தியானம் பண்ணினாலே சத்யா விலையம் யாத்தி அதில் பாப்பம் இங்கேயும் சப்ளை பண்ணிக்கணும் கலிகல்மஷம் பாப்பம் அத்யுக்ரம் பாப்பம் நரகார்த்திப் பிரதம் பாபம் நிருணாம் பாப்பம் மனிதர்களுடைய பாபம் மனதை கெடுக்கின்ற பாபங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது மிக கொடுமையான பாபங்கள் பாத்தகத்திலே பிரிக்கிற மகாபாதக உபபாத்தக அத்தி பாதக பாத்தக பாபத்தை டி லிஸ்ட் போட்டிருக்கான் இதெல்லாம் பரவாயில்ல பாபம் இதெல்லாம் கொஞ்சம் மோசமான பாவம் இந்த பாவம் அந்த பாவத்துக்கு காரணம் அந்த பாவம் அடுத்த பாவத்துக்கு காரணம் கடைசியில் கொலை பண்ணுறது கொலை களவு கல் கழு்காமம் சூது பாபத்திலே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான் அதெல்லாம் சொல்கிற அத்தனை பாபமும் சத்யா விலையம் யாத்தி கிருஷ்ணனை கொஞ்சம் தியானம் பண்ணாலே போகிறோம் எல்லாம் போயிடும் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலேருந்து கோட் பண்ணுறார் ஆறு எட்டு இருபத்தி அடுத்த ஸ்லோகம் சகத் ஸ்மிருத்ஸ்மிருவிந்த நரிடாஜன்மத்தை கிருத்தம் பாபராசிம் ஜக ஜத்தியாசு தூளராசிமிவான நுரணாம் ஜென்மசதைஹி சகிருத் ஸ்மிருத்தோப்பி கோவிந்தா கோவிந்தனை சிறிதளவு நினைத்தாலும் கூட நுரணாம் மக்களுடைய ஜென்மசதைகி கிருத்தம் நூறு ஜென்மாவில் நூறு மனுஷிய ஜென்மாவில் ஞாபகம் வச்சுங்க நூறு மனித பிறவிகளில் செய்த பாபராசி ஏன்னா மனித பிறவியில் தான் பாப புண்ணியத்துக்கெல்லாம் வேல்யூ மற்ற உடம்புலையெல்லாம் புண்ணிய பாபமெல்லாம் கிடையாது வெறும் போக் போக ஜென்மா நத்து கர்மஜன்மா அங்கெல்லாம் அறிவெல்லாம் வேலை செய்கிறது இல்லை பாபராசிங் தகத்தியாசு பாபராசிகளெல்லாம் ஆசுதகத்தி அந்த பகவன் நாமா வந்து என்ன பண்ணுகிறதுனா அந்த பாபத் கூட்டங்களை விரைவில் பொசுக்கி விடுகின்றன எரித்து விடுகின்றன எப்படின்னா தூளராசிமிவ அனலகா நெருப்பு எப்படி ஒரு கணத்தில் எரித்து விடுகிறதோ அதைப்போல் எப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க பாருங்கள் பாம்ப இது சிங்கம் ஓனாய் கூட்டம் அப்புறம் தண்ணி உப்பு பார்த்தார் ஒரு இதே ஒரே எக்ஸாம்பிளை சொல்லிகிட்டு இருக்கீங்களே இன்னொரு மாற்றுன்னா பஞ்சு பொதியை நெருப்பு ஒரு க்ஷணத்தில் வச்சு பார்த்துருக்கீங்களோ பஞ்சு பொதி எரியதை பார்த்துருக்கீங்களோ நான் பார்த்துருக்கேன் நேர்லேயே பார்த்தேன் வச்சிருந்தான் ரூம் முழுக்க பஞ்சு எரிஞ்சு போயிடுது ஏதோ தெளிவாக ஊதுபத்தியை போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த நிமிஷமே அத்தனை பஞ்சும் எரிஞ்சு போயிடுத்து விளக்குக்கு வைக்கிற திரியெல்லாம் அவுட்டு அது மாதிரி ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே அத்தனையும் எரிஞ்சு போயிடும் அடுத்த ஸ்லோகம் சே எம்பதனவல்மீக வாசினி ரசனோரகி யானகோவிந்தோ கோவிந்தேதி பிரபாஷே அதாவது யா யா ஜிஹ்வா யா ஜிஹ்வான்னு போடணும் யா ஜிஹ்வா கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி ந பிரபாஷத்தே சா இயம் ஜிஹ்வா வதன வல்மீக வாசினி நான் இங்கே தான் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட படிக்கிறேன் இங்கே வந்து படிக்கிறேன் பகவான் காட்டுவார் வழி நினச்சிருந்தான் வந்து உட்காந்துருக்கேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆஹா எந்த நாக்கு கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு சொல்லலையோ அந்த நாக்கு பாம்பு நாக்கு சா சா இயம் ஜிஹ்வா அத்தகைய இந்த நாக்கானது வதன வல்மீக்க வாயுங்கிற புத்தில் இருக்கிற வாயுங்கிற புத்தம் வாயு புத்துங்கிறார் மண்ணு புத்து அதில் வசிக்கிற பாம்பு இது இந்த நாக்கு உள்ளுக்குள்ள நாக்கு பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குது வாயுங்கிற புத்துக்குள்ளே இருக்கிற ரசன உரக் உறகி உரகி உரகா உரகி ஜிக்வா ஜிக்வாவுக்கு சொல்கிறார் ரசனோரகி அந்த அந்த நாக்கில் பாம்பு தான் இருக்குது அந்த பாம்புனால் என்னை நிந்தனை பண்ணுறார் உன் வாயு புத்து உன் நாக்கு பாம்பு பகவன் ராமாவை சொல்லாத நாக்கு அந்த மூஞ்சி அப்படின்னு திறர் அதனால் இது பாருங்கள் இப்பெல்லாம் பாசிட்டிவாக சொன்னார் பாவம்லாம் போகும்னு சொல்லலைன்னா திறர் அடுத்தது பா பவல்லி முகே தஸ்ய ஜிஹ்வாரூபேண திஷ்டி யான பக்தி திவாராத்ரௌ குணான் கோவிந்த சம்பவான் அதாவது சொல் நாக்க திறர் என்ன ஒரு பாட்டு இருக்க கோவிந்தா என்னாத நாவே என்னாத நாவே என்ன நாவோன்னு ஒரு பாட்டுருக்கு வாயே வாழ்த்துகிண்டாய் படிக்கிறோம் அது மாதிரி நாராயணா என்னாதண்ணா என்ன நாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஏதோ ஞாபகம் வர்றது எனக்கு நாராயணா என்னாதண்ணா என்ன நாவோ நாக்கோ அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார் யா ஜிஹ்வா திவாராத்ரௌ கோவிந்த சம்பவான் குணானு நவக்தி எந்த ஒரு நாக்கானது இரவும் பகலும் இறைவனுடைய கோவிந்தன் சொன்னால் வேதங்களால் அறியப்படுகின்ற இறைவனை இறைவனுடைய நற்குணங்களை பற்றி பேசுவதில்லையோ அந்த நாக்கு முகத்தில் அவனுடைய முகத்தில் பாவக்கொடியாக அந்த நாக்கு நிற்கிறது பாவக்கொடிங்கிறார் பாபவல்லி பாபவல்லி பேல்ஹி ரகுதி ஹாய் ஆமாம் அதாவது பாப்ப வல் வல்லின்னா கொடி இங்கே கொடி இருக்கே அந்த நாக்கில் அந்த நாக்கை பாம்புன்னு அறிவிப்போம் இங்கே பாப்ப இதுக்கு பேர் இந்த நாக்கு இருக்குது பாப்ப வல்லி அப்போ நம்ம மற்ற வாழை நமக்கு வந்ததுன்னா ஐயோ பாப்ப வல்லி ஆகிட்டு தேது பகவான் எப்படி நம்ம நினச்சிக்கணும் இன்னொருத்தனை சொல்கிறதுக்கு நமக்கு எங்கே தகுதி இருக்குது அடுத்த ஸ்லோகம் சக்கிருது சரித்தம் ஏன ஹரிரித்யரத்வயம் பத்திகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி ஹரிஹி இத்தியரத்வயம் ஏன சகிருது உச்சரித்தம் கொஞ்சம் சொன்னாலும் சகிருத் சக்ருது உச்சரித்தம் நம்ம சொல்லணும் என்ன சொல்லிவிட்டு நான் பழைய டிவி பார்க்கறேன் கிரிக்கெட் பார்க்குறேன் சினிமா பார்க்கறேன்னு விட்டான்னா அந்த ஒரு தூரம் சொன்னால் போகணும்னு அது சௌரியமாக பிடிச்சிட்டான் நான் சஹசிரநாமன் சொல்ல என்னால் முடியறதில்லை சுவாமிஜி ஐ டோன்ட் ஹாவ் டைம் அட் ஹால் தயர்ஃபோர் என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீராம ராம அது ஸ்லோகம் கூட சொல்ல மாட்டான் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸிரநாம தத்துல்யம் ராமநாம வரான்னே சொல்லியிருக்கா ஸ்ரீராம ஒரு வேணால் போட்டுக்கிறேன் இன்னொரு ஸ்ரீ ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராம இல்லாட்டி ராம ராம ராம போகிறோம் சகசிரநாம துல்லியம் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கு அப்போ எல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை எடுத்து விடலான்னா யாருக்கு பொழுதுபோலே அவள் சொல்லிகிட்டு இருக்கட்டும் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் எது அர்த்தவாதம் எது யதார்த்தவாதம் கவனிக்க வேண்டாம் ஆஹ் தேன பரிக்கரஹா பத்தா பரிகர சப்தத்துக்கு அதாவது வேறுதா இருக்கணும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் கொஞ்சம் தேன परिकरः, ஹீ ஹூ ப்ரனௌன்சஸ் தி டூ லெட்டர்ஸ் ஃபார்மிங் தி வேர்டு ஹரி ஒன்ஸ் ஹேஸ் ப்ரிப்பர்டு ஹிம்செல்ஃப் டு ப்ரொசீட் ஆன் ஹிஸ் மார்ச் டு மோக்ஷா அப்படி தான் போட்டிருக்கு ஆனால் तेन परिकरः, बद्धः, மோஷாய கவனம் பிரதி. அதாவது அவன் மோக்ஷ மார்க்கத்திற்கு தகுதியுள்ளவன் ஆகிறான் இது என்னங்கிறத நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேன் இங்கே எல்லாம் அது இல்லை மோக்ஷமார்க்கா பரிகரகாங்கிறதுக்கு அர்த்தம் இது கட்டிச்சாதம் கட்டிச்சாதம் ग्रामं वस्त्रेण तद्वत मोक्षार्थ, எமம் ஜிமிஷு வஸிரேண கட்டியதிக்கம் பத்வது மோஷா கட்டிச்சா மாதிரி நில மோஷா பிரதி ஹரிநய்சாரண பரிக்காக சொல்லியிருக்காரு அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஒருத்தன் ஒரு என்னது பிரயாணி ஒரு பயணி போகிறபோது இடுப்பில் வந்து வஸ்திரத்தை கட்டிக்கிறானா பரிக்கரகா அப்படின்னு சொன்னால் இடுப்பில் வந்து இறுக்கி துண்ட இடு வந்து நல்ல வஸ்திரத்தை இறுக்கி கட்டிக்கிறானா பரிக்கரஹா பத்தா அப்படின்னு நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் ரெடி பண்ணி ஷூ எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுமாரி, மாதிரி பகவன் நாமத்தை சொல்கிறதுனால சகிருதுச்சரித்தம் ஏன ஹரித்யரத்வயம் பத்த பரிகரஸ்தேன கட்டுசாதம்ங்கிற ஒரு அர்த்தம் சொன்னார் தெளிவாக இல்லது பரிகரஹா பத்தஹா அப்படின்னு சொன்னால் இடுப்பில் வந்து துண்டை கட்டினுட்டான் கட்டின்ண்டாச்சுன்னா என்ன போகிறதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம் ஆக யார் ஒருவன் இறைவன் திருநாமத்தை சொல்லுகிறானோ அவன் மோட்சத்திற்கான தகுதியை பெற்றுவிட்டான் தகுதி ஞாபகம் வச்சுங்கோ மோக்ஷத்தைப் பெற்று விட்டான்னு சொல்லுது மோக்ஷத்திற்கான தகுதியை அடைந்து விட்டான் ஆக சகிருதுச்சரித்தம் ஏன ஹரிரித்யரத்வயம் பத்த பரிக்கரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரத்தியது எக்ஸாம்பிள் ஆக மோக்ஷத்துக்கு தயாராகி விட்டான் எப்படி வா ஒரு கிராமத்திலருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவதற்கு இடுப்பிலே துணியை நன்றாக கட்டி கொள்கிறானோ நடக்கிற போது வஸ்திரமெல்லாம் வந்துகிட்டே இருக்கக்கூடாது வஸ்திரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஆகையினால நல்லா துண்டை கட்டின்டான் இடுப்பில் நல்லா வே அது இன்னொரு பெல்ட் மாதிரி போட்டுண்டான் கடை கடன் நடக்கிறான் வஸ்திரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உட்காருவோம் திரும்ப திரும்ப கட்டிகிட்டு இருப்போம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல டைம் போயிடும் ஆகையினால அங்கே போகிற வரைக்கும் வந்து உடம்புல வஸ்திரம் ஃபிட்டா இருக்கணும் அது மாதிரிங்கிறார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது அடுத்தது ஏகோபி கிருஷ்ணஸ்ணமாக தஷாஸ்வேதாவேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய மகாபாரதம் சாந்தி பருவம் நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் ஒரு தடவை கிருஷ்ணருக்கு நீ நமஸ்காரம் பண்ணிட்டியான்னா பத்து அஸ்வமேதை யாகம் பண்ணி அவபிரத ஸ்நானம் பண்ணத்துக்கு சமானம் ஆனால் பத்து அஸ்வமேதை யாகம் பண்ணி அவபுறத்தை ஸ்நானம் பண்ணவனுக்கு மறு ஜென்ம உண்டு ஆனால் கிருஷ்ணனை ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணவனுக்கு மறு ஜென்ம இல்லை எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பாருங்கள் ஏகோபி கிருஷ்ணசை கிருத்த பிரணாம கிருஷ்ணசை ஏகோபி பிரணாம கிருத்த சேத் ஒரு நமஸ்காரம் பண்ணால் இதெல்லாம் அர்த்தவாதம் ஞாயிற்று அர்த்தவாதங்கிறத ஒத்துக்க மாட்டாள் பக்தாலெலாம் இன்னும் இங்கே அர்த்தவாதங்கிற அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்படி இருந்ததுன்னா நம்ம என்னத்துக்குப்பா இத்தனை சாஸ்திரம் படிக்கணும்னா படிக்க வேண்டாம் யார் படிக்க சொன்னா உங்கள வீட்டுக்கு பின்னாலேயே கொல்லப்புறத்துலையே தேன் கிடைக்கிறதுனா நான் என்னத்துக்கு மலைக்கு போகணும் அக்கே சேன் மது விந்தியத் கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத் இதுலையே கிடைக்கும்னா ஆமாம் நிஜம்தான் இப்படின்னு சொல்லுவான் ஆஹா ஏ கிரு கிருஷ்ண கிருஷ்ணசிய ஏகாபி பிரணமா பிரணாமகா கிருத்த சேத் ஒரு பிரணாமத்துக்கே இவ்வளோ முக்கியம் என்ன சொல்லணும் ஓயாதே செல்லும் வா எல்லாம் செயல்னு சொல்லியிருக்கார் நீ மற்ற நேரம் என்ன பண்ண போகிறேன் ஒரு நமஸ்காரத்தை எடுத்துடுவியா பண்ணிண்டேனு தசாஷ் அதாவது எப்படியா வர வைக்கணும் வந்ததுக்கப்புறம் அவன் எங்கே போக போகிறான் பண்ணிண்டே தான் இருக்கப்பறம் எப்படியா கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும் அப்புறம் இருக்கவே இருக்குது ஆ ஏகோபி கிருஷ்ணசா பிரணாம தச அஸ்வமேத அவபிருதேன துல்லியா அவபிருத்த ஒவ்வொரு தினம் வச்சுருக்கு பாகவத ஒரு கலசம் வச்சுருக்கு இது முடிஞ்ச உடனே எல்லோரும் இந்த கலசத்தை தெளிச்சுக்க போகிற தீர்த்தத்தை அது மாதிரி அவபிருதேன துல்லியா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம அதுக்காக வேண்டியதெல்லாம் சொல்கிறது கீ கீதையில் படிச்சிருக்கோமே ஸ்ரேயோஹி ஜானம் அபியாசாத் ரொம்ப பிரமாமாக சொல்கிறார் ஞானா தியானம் விசிஷியத்தை தியானாத் கர்மஃபல தியாக தியாகா சாந்திர நந்தரம் அது என்னது முதல்ல சொல்லுவானே தியாகாத்து சாந்தி சொல்லிவிட்டால் முடிஞ்சுது பரவாயில்ல முதல்ல வந்து ஞானத்தை காட்டிலும் அபியாசம் உயர்ந்தது அபியாசத்தை காட்டிலும் தியானம் உயர்ந்தது தியானத்தை காட்டிலும் கர்மஃல தியாகம் உயர்ந்து கர்மஃலத் தியாகமே சாந்தியை கொடுத்து ஏற்கனவே நாங்கள் குழம்பு போயிருக்கோம் அது மாதிரிதான் அது கிருஷ்ணப் பிரணாமி ந புனர்பவாய கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு மறுஜன்மா கிடையாது அப்படி சொல்லியிருக்கிறேன் ஏவமாதிவச்சனை ஸ்ர்தாபக்தியோ ஸ்ர்தா அபாவேப்பி समस्तं इत्युक्तं किमुत पूर्वकं ती நாமசீ சமரி நாமசீனீம் சுல் ஏமாதி வச்சனா अभावे அப்படி ஸ்ரத்தாபக்தி ரெண்டும் இல்லாட்டா கூட நாமசங்கீர்த்தனம் சமஸ்தம் துரிதம் நாசயதி இத்தியுக்தம் நாமசங்கீர்த்தனம் வந்து சமஸ்த பாபங்களையும் போக்கும் என்று சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது கிமுத்த சொல்லணுமா என்ன ஸ்ரத்தாதிபூர்வகம் சஹசிரநாம சங்கீர்த்தனம் நாசேயதி கிமு வக்தவ்யம் ஸ்ரத்தையோடு பண்ணினா சஹசிரநாம சங்கீர்த்தனம் வந்து சமஸ்த பாபங்களையும் நாசம் பண்ணுங்கிறத சொல்லவா வேணும் அப்படிங்கிறார் ஆகா இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா நம்ம எல்லாரும் ஸ்ரத்தையோட சகசிரநாமம் படிக்கணும் ஒரு விஸ்வங்கிற நாமத்தை வச்சுண்டு முடிக்க மாட்டேங்கிறார் ஆஹா இப்படி அதனால் ஸ்ரத்தாபக்தியோட ஸ்ரத்தாபக்தி இல்லாமல் பண்ணினாலே கவனக்குறைவாக பண்ணினாலே பாபம் போகும்னா கவனமாக ஸ்ரத்தாபக்தியோட ஏகாகிரத்தையோட சொன்னால் சமஸ்த பாபங்கள் போகும் தவறே செய்ய மாட்டோம் நமக்கு நாமே சரியாக வாழ்வோம் நமக்காக நாம் வாழ்வோம் பிறருக்காக வாழ மாட்டோம் பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்போம் யாருக்காக நான் ஒழுக்கமாக இல்லை எனக்காக நான் ஒழுக்கமாக இருக்கேன் ஊருக்காக நான் ஒழுக்கமா இல்லை எனக்காக நான் ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம பண்ணினால் கேட்கவாக வேணுங்கிறார் ஊருக்காக ஒழுக்கமாக இருந்தாலே நல்லதுன்னா உனக்கானு ஒழுக்கமாக இருந்தால் கேட்கவா வேணும் அப்படியே அர்த்தம் கிமுத கிமுதாதிபூர்வகம் சஹசிரநாங்க சங்கீர்த்தனம் க நாஷயத்தீதி கிம் உத வைத்தவியம் வக்தவியம்னா வக்தவியம் நாஸ்தர்த்தம் ஆக அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் சொல்லப்போகிற பார்ப்போம் எல்லாத்தையும் கடைசியில் ஒன்றுபடுத்தி கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்போம் அழகா ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் போயின்னு இருக்கு இது வந்து ரொம்ப அழகாக பாதை போட்டு கொடுக்குறார் ஆச்சாரியால் எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பாதை போட்டுருக்கார் அந்த பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக தொடருவோம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரினே நமோ வேயிசிணே நமோஸ்தனன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரியா சகசிரோட்டியாரிணே நமவிந்தனீர் சூமாராஜி